ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு உருது ஹிந்தி மற்றும் உள்ளூர் மொழிகளை ஊக்கப்படுத்துவதற்காக கல்கத்தாவில் போர்ட் வில்லியம் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வேலூர் சிப்பாய் எழுச்சி தமிழ்நாடு வேலூர் கோட்டையில் நிகழ்ந்தது இந்த எழுச்சியில் நூற்று கணக்கான ஆங்கிலப் படையினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வயோமிங் ஐக்கிய அமெரிக்காவின் நாற்பத்தி நான்காவது மாநிலமாக சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெர்மனியின் எம்டன் நாசதாரி கப்பல் சேவைக்கு விடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதியில் ஐம்பத்தி டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது உலகில் பதியப்பட்ட மிக அதிக வெப்பமாக அது அறியப்பட்டது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 தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கொரிய போர்கள் நடைபெற்று வந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமி கோயில் வண்ணார்பண்ணை சிவன் கோயில் வரதராச பெருமாள் கோயில் ஆகிய ஆலயங்களின் உள்ளே முதல் தடவையாக கீழ்ச்சாதியினர் சென்று வழிபட அனுமதிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அலாஸ்காவில் மிக சுனாமி அலை 524 இருபத்தி நான்கு கொண்ட மிகப்பெரும் சுனாமி அலை பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு உரிமைகளை வலியுறுத்தி மார்டின் லூதர்கிங் தலைமையில் சிகாகோ நகரில் மாபெரும் பேரணி நடத்தப்பட்டது இதில் அறுபதாயிரம் பேர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வங்காள அங்கீகரிக்கும் தீர்மானம் பாகிஸ்தான் சட்ட சபையில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பகாமாஸ் விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மௌரிடானியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து அதிபர் மொக்தார் டாடா பதவி இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் மீண்டும் சேர்த்துக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பல குற்றங்களுக்காக முன்னாள் பனாமா தலைவர் மேனுவேல் நோரியேகா、புளோரிடாவில் நாற்பது ஆண்டுகால சிறை தண்டனை பெற்றார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதல் தொலைத்தொடர்பு விண்கலமான டெல் ஸ்டார் விண்ணில் ஏவப்பட்டது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 இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சோரா ஷேகல் இந்திய நடிகை இந்நாளின் சிறப்புகள் பகாமாஸ் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே